सच्चिदनंदय विश्वत्पत्ति हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णा वयं नुम मापत्य बुद्धिमकता माया मनुष्य गूढैश्वर्ये गूढ़ வசுதேவரிடத்துல நாரதர் தொடர்ந்து சொல்லுகிறார் கிருஷ்ணனிடத்துல நீங்க உங்களுடைய குழந்தைங்கிற புத்தியை பண்ணாதீங்கோ அவர் உங்களுக்கு குழந்தையா வந்தார் வாஸ்தவா அவர் இந்த ரட்சிக்கிறதுக்காக வந்தார் அவரை குழந்தையாக நினைக்காதீங்கோ ஒரு பகவான்கிற சர்வாத்மனீஸ்வரே கிருஷ்ணே சர்வாத்மாவாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனாகிய கிருஷ்ணனிடத்துல இவன் என்னோட குழந்தைதானே அப்படின்னு சொல்லி சாதாரண புத்திய வைக்க வேண்டாம் அபத்திய புத்தி மா அகிருத்தாக மா அக்ருத்தாகு சொன்னா பண்ண வேண்டாம்னு அர்த்தம் அபத்தியனுங்கிற புத்திய புத்திரங்கிற புத்திய நீங்க பண்ண வேண்டாம் யார் இடத்துல கிருஷ்ணன் இடத்துல எப்பேற்பட்ட கிருஷ்ணன் சர்வாத்மனி ஈஸ்வரே எல்லாருக்கும் அந்தரியாமியா இருக்கக்கூடிய அந்த பகவான் ஆகிய கிருஷ்ணன் இடத்துல இவன் என்னோட குழந்தைதானே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைக்க வேண்டாம் அவர் எப்பேற்பட்டவர்னா பரே அவ்வயே கூட ஐஸ்வர்யம் தன்னோடத்துல நிறைய ஐஸ்வர்யங்களை எல்லாம் ஒழிச்சு வச்சுருக்கார் மறைச்சு வச்சுட்டு இருக்கார் அவ்வையே பரே மாறாத பரபிரம்மஸ்வரூபமா இருக்கிற கிருஷ்ணன் இருக்கிற கிருஷ்ணன் மாயா மனுஷபாவேன்னு ஐஸ்வர்யே கூட குடேஸ்வரியே அந்த அவருடைய மாயா சக்தினால அந்த மனுஷியபாவத்தை இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறார் ஆத்மானம் மானுஷம் ராமர் ராமாயணத்துல அது மாதிரி ஆனா உண்மையிலே ஒரு மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொல்றோம் கீதையிலே பகவான் சொன்னார் பிரகிரும் சுவாமி அதிஷ்டாய சம்பவாமி நான் உண்மையிலே பிறக்கிறது இல்ல நான் மாறுறது இல்லையா அஜோபிசன் அவ்வயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் இதுக்கு பிரமாணம் அங்க இருக்கு நாலாவது அத்தியாயத்துல பகவத்கீதையில அஜோபி சன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிரும் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயையாண்டார் என்னிடத்துல இருக்கிற மாயா சக்தியினால நான் மனுஷனா காட்சி அளிக்கிறேன் அவஜானந்தி மாம் மூடாகா மனுஷீம் தனுமா அப்படின்னு மற்றொரு இடத்துல கீதையில சொல்றார் எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள் கேவலம் நான் மனுஷன்தானே அப்படின்னு அவமதிக்கிறார்கள் நான் உண்மையிலேயே ஈஸ்வரஸ்வரூபம் என்றும் கீதையில் தெரிவிச்சிருக்கார் பகவான் அவருடைய திருவாயாலேயே ஆகவே அப்பேற்பட்ட ஐஸ்வர்யங்களெல்லாம் உடைய மனுஷபாவமாக காட்டிக்கிறாரே தவிர அவர் பரமாத்மா பரமபுருஷன் இந்த மாயா மனுஷிய பாவத்தை உடையவராக அவர் காட்சி அளிக்கிறார் தன்னுடைய மாயா சக்தியினால தன்னை உங்களுக்கெல்லாம் புத்தரனாக காட்டிக்கொண்டு ராஜ் துவாரகைக்கு அதிபதியாக காட்டிக்கொண்டு அவர் இந்த உயர்ந்த காரியத்தை செய்யறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்றார் பூபாராசுரராஜன்யே குப்தயே சதாம் அவதீர்ணசிய நிர்வத்தியை யசோலோகேவிதன்யதே இந்த பூமி அதர்மத்தினால பெரிசாயிடுத்து பாரமா இருக்குங்கிறார் பாரமாக இருக்கு பூபார அசுர ராஜன்ய அந்தவே பூமிக்கு பாரமாக இருக்கக்கூடிய அசுர ராஜர்களையெல்லாம் அசுர அரசர்களை எல்லாம் அழிப்பதற்காக அதர்மமான அரசர்களை எல்லாம் அழிப்பதற்காகவே சதாம் குப்தையே நல்லவர்களையெல்லாம் காப்பாற்றுவதற்காக துஷ்கிருதாம் கீதையில சொல்றையே அதே தான் இங்கே வேற பாஷையில சொல்றார் பூபாராசுரராஜன்யஹ்தவே சதாம் குப்தையே அவதீர்ணசிய நிர்வத்தியை எல்லாருக்கும் பரமானந்தத்தை பரமசுகத்தை மோஷத்தை சாயுஜ்ய பிரேமைய ஒரு ஒரு व्याख्यान காரன் சொன்னதெல்லாம் மனசில் வச்சுன்னு சொல்றேன் நிர்வத்தியை எல்லோருக்கும் மோக்ஷத்தை கொடுக்கறதுக்காக அவதீர்ணஸ்ய எல்லோருக்கும் மோட்ச மார்க்கத்தை காட்டி கொடுக்கறதுக்காக அவதாரம் பண்ணின அவருடைய யசகா எசகானா அவருடைய புகழ் லோகே விதன்யத்தே இந்த உலகத்தில் எங்கேயும் எல்லா லோகத்துலன்னா எல்லா ஜனங்களிடத்துலேயும் விஸ்தாரமாக ஆகின்றது பறந்து விரிந்து கிடக்கின்றது பறந்து விரியப் போகிறது பவிஷத் காலங்கிறதுலேயும் சொல்லலாம் விதன்யத்தே அப்படின்னு சொன்னதுனால உலகம் முழுக்க பரவுகிறது எங்கும் அவருடைய புகழ் பரவிக்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பண்ணினது சாதுக்களை ரட்சிக்கிறதுக்காகவும் துஷ்டர்களை சிக்ஷிக்கிறதுக்காகவும் அது மாத்திரமில்லை சாதுக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்காகவும் அன்பை வளர்க்கறதுக்காகவும் அவர் அவதாரம் பண்ணினார் அவருடைய புகழ் எங்கும் பரவி இருக்கிறது அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார் நாரதர் இப்போ அடுத்தது சுக்காச்சாரியர் பேச போகிறார் பரீட்சித்து மகாராஜ கிட்ட பேசக்கூடிய இது வரப்போறது ரெண்டு ஸ்லோகம் இருக்கு அதோட இந்த அத்தியாயம் முடிய போகிறது அதை நம்ம பிறகு பார்க்கலாம் இந்த அளவில் பூர்த்தி பண்றேன் சர்வாத்மனீஸ்வரே மாயாமனுஷியே நூடை பூபாராசுரராஜன்யே குப்தயே சதாம்